வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீச்சித் பவானந்தகுரும் நமாமி காலை சொற்பொழிவில் எப்படியும் வாழலாம் என்றும் இப்படித்தான் வாழ வேண்டுமென்றும் மக்களில் இரண்டு வகை இருக்கிறார்கள் எப்படியும் வாழலாம் என்கிற ஜனங்கள்தான் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறைகளை வகுத்து கொண்டு வாழ்கின்றவர்கள் மிகச்சிலரே எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறவர்கள் காலப்போக்கில் மிகவும் மன துயரங்களுக்கு ஆட்படுகிறார்கள் மற்றவர்களுக்கும் துயரங்களை விளைவிக்கிறார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து கொண்டு தெளிவாக வாழ்கின்றவர்கள் தாங்களும் மன அமைதியோடு இருந்து கொண்டு சமுதாயத்துக்கும் மன அமைதியை தருகிறார்கள் அப்படி அவர்கள் வரையறுத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையில் கடவுளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது கடவுளே மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் கடவுளை சார்ந்துதான் அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபடுகிறார்கள் கடவுளை புறத்திலே வழிபடுவதும் அகத்திலே வழிபடுவதும் நல்ல பண்புகளை பின்பற்றுவதும் நல்ல உயர்ந்த நூல்களை படிப்பதும் முதலான பல காரியங்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் நல்ல பெரியோர்களுடைய நூலை படிப்பது நம்முடைய மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதனுடைய நோக்கத்திலே தான் இன்று காலை பட்டினத்தாருடைய பாடல்களில் சில ஒரு பாடலை நன்கு அறிந்து கொண்டோம் மற்றொரு பாடலை ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம் முதல் பாடலில் நாம் தெரிந்து கொண்ட கருத்து கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாக நம்பு அந்த கடவுள் பல கிடையாது ஒருவர் வடிவங்கள் நம்முடைய வழிபாட்டுக்காக கற்பிக்கப்பட்டவை உண்மையில் கடவுள் தத்துவம் ஒன்றுதான் அந்த கடவுளை பல்வேறு வடிவங்களிலே நாம் மனதை பக்குவப்படுத்திக் வணங்குகிறோம் ஒரே வடிவத்திலே மனது நிலைத்திருக்காது மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வடிவங்களை பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள் உலக வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற செல்வமெல்லாம் முழுமையாக நமக்கு மகிழ்ச்சியை தராது எனவே செல்வ வா செல்வம் சுகபோகம் முதலியவைகளில் பற்றற்று இருக்க வேண்டும் பசித்தோர் முகம்பார் ஏழை மக்களுக்கு நம்மால் இயன்றவரையில் உதவி செய்ய வேண்டும் நல்ல புண்ணிய காரியங்களை செய்வதையும் நல்ல ஜனங்களோடு தொடர்பு வைத்து கொள்வதும் நம்முடைய உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்கும் மனதில் எப்பொழுதும் சமநிலை தவறக்கூடாது கடவுள் நமக்கு விதித்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் மனமே உனக்கு உபதேசம் இதுவே என்றது அந்த பாடல் திரும்பவும் அந்த பாடலை நினைவுபடுத்துகிறேன் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இதே இது ஒரு பாடல் அடுத்த பாடலில் இரண்டு வரி பார்த்தோம் அதற்குள் காலை சொற்பொழிவு நிறைவு பெற்றது நாட்டம் ஒன்றே இரு ஒன்றையே நாடியிரு பரம்பொருள் ஒன்றையே எப்பொழுதும் நாடீரு சர்க்குரு பாதத்தை நம்பு குருவினுடைய திருவடியை நம்பு குருவினுடைய திருவடியை நம்பு என்பதன் பொருள் குருவினுடைய வார்த்தைகளை அப்படியே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள் குரு சொல்லுகிற வார்த்தை பெரும்பாலும் சாஸ்திரம் யுக்தி அனுபவம் இவைகளை ஒத்துத்தான் பேசுவார் ஆகவே அது அந்த கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையனவாகவே அமையும் நாட்டம் ஒன்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு ரயிலில் பிரயாணம் பண்ணுகிறோம் வழியில் ஏதாவது ஒரு முக்கியமான ஊருக்கு மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு போகிறோன்னு வைத்துக்கொள்வோம் போகிற வழியில் நாக்பூரில் ட்ரெயின் நிற்கிறது நாம் இறங்குறோம் ஏதோ பொருள் வாங்குகிறோம் என்ன வாங்கினாலும் நம்ம மனசில் அந்த ட்ரெயின் வந்து கிளம்பிடாத பார்த்துக்கிறோம் இப்படி பார்த்துக்குறோம் சிக்னல் போட்டுட்டானா எங்கேயாத்து ட்ரெயின் கிளம்பிட போகிறதுன்னு நினைக்கிறோம் எப்போது அந்த பொருளை வாங்கினா கூட அது கிளம்புறதுன்னு சொன்னால் பரவாயில்ல வச்சுக்கொண்டு வந்துவிட்றோம் அப்போ நமக்கு லட்சியமெல்லாம் என்னென்னா பிரயாணம் அப்போ நடுவழியில் வந்து நமக்கு ஏதாவது கவர்ச் கவரப்பட்டால் கூட நாம் மயங்கிறது இல்லை ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிடுறோம் அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நமக்கு இருக்கும் அதனால் நம்முடைய மனசு இழுக்கப்படக்கூடாது நமக்கு நாட்டம் இந்த உலகத்தில் கடவுள் அடையிறது தான் வேறு லட்சியம் கிடையாது ஆக நாட்டம் ஒன்றே இரு அந்த நாட்டம் ஒன்றிலேயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா சர்க்குரு பாதத்தை நம்பு குருவினுடைய உபதேசங்களை எல்லாம் நம்பி ஏற்றுக்கொள் ஸ்ரத்த இவை அர்த்தம் குருவினுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வச்சு அந்த வார்த்தைகளை உன்னுடைய கருத்துக்களாக சொந்த கருத்துக்களாக உன்னுடைய மயமாக அதை ஆக்கிக்கொள் என்று கருத்து சர்க்குரு பாதத்தை நம்பு குரு இல்லாமல் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு பழமொழியே இருக்குது அதில் எல்லா துறைக்கும் குரு அவசியம் ஆன்மீக துறைக்கும் மிக மிக அவசியம் எல்லா துறைக்குமே தேவைன்னு சொல்லும் பொழுது ஆன்மீக துறைக்கு மிக மிக அவசியம் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆக சர்க்குருவினுடைய பாதத்தையே நாம் எப்பொழுதும் சரணடைந்திருக்க வேண்டும் நமக்கு நம்மை சுதந்திரமாக்கி விடுபவர் குரு குருவையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கு குருநாதர் சுதந்திரத்தை தருகிறார் நீ த நம் நம்மை தனியாக இயங்கும்படி அவர் செய்கிறார் அவ் அப்படிப்பட்ட சுதந்திர மனிதனாக நம்மை ஆக்குகிறார் மனதிற்கு அடிமையாகாத தன்மையை குருவின் உபதேசம் நமக்கு தருகிறது எனவே அப்படிப்பட்ட குருவை நாம் போற்றுவது தலையாய கடமை அதனால் குருவை ஸ்லேவ் கிடையாது ஸ்லேவ்னா அடிமை கிடையாது குரு வந்து நம்மை தனக்கு நிகராக ஆக்குகிறார் எப்படி ஒரு விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றுகிறதோ அந்த விளக்கினால் பல விளக்குகள் ஏற்றப்படக்கூடிய தன்மை உண்டாகுகிறதோ அப்படிப்பட்டவர் குருநாதர் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது இந்த ஸ்பர்ஷ வேதி என்று ஒன்று இருக்கிறது ஒரு வகையான கல் அதனால் தொடப்படுகிற பொருளெல்லாம் தங்கமாகுமா ஆனால் தங்கமாகிற பொருள் இன்னொன்றை தங்கமாக்க முடியாது ஸ்பரிஷ வேதி எது பட்டா ஸ்பரிஷ வேதியின் மீது எது பட்டாலும் அது தங்கமாகும் ஆனால் மற்றவைகள் அந்த தங்கம் இன்னொரு இன்னொரு இன்னொரு பொருளை தங்கமாக்க முடியாது ஆனால் குரு அப்படி இல்லை குருவை சார்ந்திருப்பவன் தானும் தங்கமாக்குகிறான் மற்றவைகளையும் தங்கமாக்க முடிகிறது சரியான குருவை சார்ந்திருப்பவன் மற்றவர்களுக்கும் குருவாகிறான் ஆகவே இப்படி பரம்பரை பரம்பரையாக குரு தத்துவம் இருக்கிறது சர்க்குரு பாதத்தை நம்பு குருவினுடைய சரணாகத்தி குருவை பற்றிக்கொள் நமக்கு வந்து யாரையும் குருவாக சில பேருக்கு அப்படி தோணும் குருவாக நான் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு கடவுள் கனவுளே வந்து உபதேசிப்பார் எனக்கு கடவுளே தான் குரு நான் இந்த மனித குருவெல்லாம் நம்ப மாட்டேன் என்று நினைக்கிறார்கள் சாஸ்திரத்தில் அப்படி சொல்ல கிடையாது அதெல்லாம் அப்படியே ஏதாவது கனவுளை சொன்னால் அது சரியாக இருக்கான்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்க வேண்டி வரும் எத்தனையோ பேர் அப்படி கேட்கிறார்கள் அவர்களுக்கே குழப்பம் நிறைய இருக்கிறது ஆகவே முறையாக மனித வடிவில் முறையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சாஸ்திரங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற பரம்பொருள் விஷயத்திலேயே மனதை எப்பொழுதும் வைத்திருக்கிற ஒரு நல்ல பெரியவரை சார்ந்திருந்து உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் சர்க்குரு பாதத்தை நம்பு இந்த உலகமெல்லாம் என்னென்ன இந்த உடல் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையெல்லாம் என்னென்ன பொம்மல் ஆட்டம் என்று இரு சர்க்குரு பாதத்தை நம்புன்னு சொன்னவர் அடுத்த வரியில சொல்கிறார் எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கும்பகோணத்துலாம் ரொம்ப பிரசித்தம் அது அந்த காலத்தில் பல கோவில்கள்லாம் நடக்கும் அது மேலே ஒரு ஆள் வந்து கையை விரல்ல நூல்களையெல்லாம் மாட்டிக்குவான் கீழே பொம்மை இருக்கும் அது கையை காலம் ஆட்டும் அழுகும் சிரிக்கும் எல்லாம் பண்ணும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் குரல் கொடுப்பார் இத்தனையும் நடக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்ப்போம் ஒரே பொம்மைகள் தான் இருக்கும் அந்த மேடையில் பொம்மைகள் தான் வரும் எல்லா விதமான கலைகளையும் அதில் காட்டுவாங்க அவங்க கையெல்லாம் வெறும் கையெல்லாம் நூல் தான் அந்த பொம்மலாட்டம் ஆடுற ஆள் இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணுவார் டைப் அடிக்கிற மாதிரி நான் நேரிலே பார்த்துருக்கேன் நல்லா பார்த்துருக்கேன் அப்போ அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம கையை காலாசைக்கிறோம் பேசுகிறோம் சண்டை போடுறோம் அப்புறம் ஒற்றுமையாக இருக்கும் எல்லாம் நடக்குது இத்தனையும் பொம்மலாட்டம் ஏதோ ஒரு மாயா சக்தி இயக்குகிறது எல்லாம் பொம்மல் ஆட்டம் திடீர்னு சிரிச்சுக்கிறாங்க அழுகிறாங்க அப்புறம் மும்முன்னு இருக்காங்க ஒரு விதமான உணர்ச்சிகளில் நாம் எல்லாரும் வாழ்கிறோம் அந்த பொம்மல் ஆட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அது பொம்மை இது உயிர் பொம்மை அது உயிர் பொம்மை அதை ஆட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கான் இதுவும் யாரோ ஒரு சக்தி ஆட்டி வைக்கிறது இதையும் அந்த ஏதோ ஒரு சக்தி ஆட்டி வைக்கிறது இந்த வாழ்க்கையெல்லாம் பொம்மலாட்டம் என்று இரு அப்போ உலக வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம் அதனால் அதில் கருத்து பொம்மலாட்டத்தை என்னொன்ன வேடிக்கை பார்ப்போம் பொம்மலாட்டத்தில் போய் முங்கிடுவோமா என்ன பொம்மலாட்டத்தை வேடிக்கை பார்ப்போம் அது சிரித்தா அது சிரிக்கிறதையும் அழுகிறதையும் அழுகிறதை பார்த்து நாம் சிரித்தாலும் பாரு எப்படி அழுகுது பாரு அப்படின்னு கூட சிரிப்போம் எப்படி இல்லை நடி நடிக்குது பாருது நாமளும் அதை வேடிக்கை பார்ப்போம் எப்படி பொம்மலாட்டத்தை நாம் வேடிக்கை பார்க்குறோமோ அப்படி இந்த உலக வாழ்க்கையில் எல்லா விதமான வேடிக்கை பார் அதுக்குள்ளே முங்கி போகாதேன்னு அர்த்தம் வாழ்க்கையை ஒரு வேடிக்கையாக பார் அதில் போய் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு ஐயோ எனக்கு ஏன் இப்படி கவலை வந்தது நான் என்ன பாவம் பண்ணினேன் ஓன்னு கத்துறது எல்லாம் வேடிக்கை பார்க்க தெரிஞ்சால் அப்படி கத்த மாட்டோம் எப்படி பொம்மலாட்டத்தை வேடிக்கை பார்த்துக்க பார்க்குற பொழுது நாம் அது வந்து புற புறத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்மை மற்றவர்கள் நிந்திக்கும் பொழுதும் வாழ்த்தும் பொழுதும் அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளை யாரா புகழ்கிறபோது ஆஹா எனக்குத்தான் புகழ் நான் எப்போப்பட்டால் பார்த்தையா அந்த ஆளெல்லாம் சொல்லிட்டார் பேப்பரில் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி அதோடு நம்மளை சேர்த்துக்க கூடாது அதே மாதிரி திட்டும் பொழுதும் அப்படியே வாழ்த்தும் பொழுது சரி நிந்திக்கும் பொழுதும் சரி அதோடு நாம் மிங்கிள் ஆகிடக்கூடாது அதோடு நாம் இணைஞ்சிடக்கூடாது அப்படி இணைஞ்சிடாமல் இருக்கிறது தான் விவேக்கம் இல்லாட்டி என்னாகும் அதோடு நாம் போய் கலந்து போய் நாம் வந்து வாழ்க்கை முழுவதும் சுகத்திலையும் துக்கத்திலையும் மாட்டி அப்புறம் இறந்து போய்டும் நிச்சயமாக சாவு உண்டு சந்தேகம் கிடையாது எல்லோரும் நம்ம தாத்தாவோட தாத்தா போயாச்சு வரிசையாக போய்ட்டுருக்காங்க நாமளும் அதே வழியில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் இன்னி பின்னாடி வர்றவங்களும் நேராக அதுக்கு தான் போக போகிறார்கள் இதில் ஒரு யாருக்கும் இதில் வந்து காலையில் சொன்ன மாதிரி ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது பிறந்தவர்கள் சாவார்கள் இதில் கருத்து வேற்றுமிக்க இடம் இருக்கிறதா பிறந்த எல்லாருமே இறந்து போவார்கள் இல்லை இறந்து போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கும் அப்படி சொன்னால் பைத்தியம்னு அர்த்தம் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அப்படி இருக்க முடியாது ஆகையினாலும் அதற்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் சினிமா திரையில் சினிமா ஓடுறபோது பார்க்குறோம் இப்போ பொம்மலாட்டம்னு இவர் சொல்கிறார் அப்போ சினிமாவையும் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த காலத்தில் தான் திரையிலெல்லாம் வருகிறது அங்கே வந்து கதாநாயகன் சிரிக்கிறார் இவரும் சிரிக்கிறார் கதாநாயகன் அழுதால் இவரும் அழுகிறார் அப்போ என்னென்னா இந்த இந்த சாதாரண திரைக்கில் திரையில் தெரிகிற படத்திலேயே இவர் வந்து இப்படி இன்வால்வ் ஆகி அழுவார்னு சொன்னால் நிஜமான வாழ்க்கையில் கேட்கணுமா என்ன சினிமாவில் வந்து கதாநாயகனோ கதாநாயகியோ அழுகும்பொழுது இவரும் சேர்ந்து அழுதார்னு சொன்னால் அப்புறம் நிஜ வாழ்க்கையில் அவர் அழுகிறதையும் சிரிக்கிறதையும் கேட்கணுமோ அதையே வேடிக்கை பார்க்க கற்று அதை வேடி வேடிக்கை பார்த்து பார்க்குறோம் அது மாதிரி இதையும் வேடிக்கை பார்க்க சும்மா அதையும் சாட்சியாக தான் பார்க்கணும் அதே மாதிரி இங்கேயும் அப்படியே தான் அப்போ பொம்மல் என்றே இரு வாழ்க்கை முழுவதும் பொம்மலாட்டம் பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு பொல்லா உடல் பொல்லா உடல்னா என்னென்னா இந்த உடலை வச்சு தான் எல்லா காரியமும் நடக்கிறது இதனால் இதில் தான் நமக்கு எல்லாருக்கும் அபிமானம் இருக்குது இதுக்கு இந்த உட இந்த உடம்புக்குத்தான் இந்த மாம்ச பிண்டத்துக்குத்தான் ஜாதி மதம் குலம் எல்லாம் இந்த மாம்ச பிண்டத்துக்கு தான் இது என்னது உண்மையில் என்ன இருக்குது எலும்பு இருக்குது எலும்புக்கு மேலே சதையெல்லாம் போட்டு மூடி இருக்குது ரத்தம் இருக்குது நரம்பு இருக்குது இதுதான் இந்த உடம்பு முழுக்க இருக்குது இந்த இதுக்குத்தான் வந்து எத்தனையோ விதமான அபிமானங்களெல்லாம் உடைய உடையதாக இருக்குது இது வந்து இதுக்கு வந்து இந்தியன் வேற சைனாக்காரன் வேறு பிரிட்டிஷ்காரம் வேறு ரஷ்யாக்காரன் வேறு இந்த வேறு தேசபேதம் அப்புறம் இங்கே எடுத்துக்கணுமா கேட்கவே வேண்டாம் நமக்குள்ளே இருக்கிற ஜாதி எல்லாம் எதுக்குன்னா பொல்லா உடலுக்குத்தான் எங்கேயாவது மனசுக்கு ஜாதி இருக்கா மூச்சு காற்றுக்கு ஜாதி இருக்கா சரீரத்துக்கு தான் ஜாதி ஏதோ விவகாரத்துக்காக வச்சதை வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி நாம் வந்து நம்மையும் குழப்பி எல்லாம் சமுதாயமே குழம்பிகிட்டுருக்கு அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை பொல்லா உடலை பொல்லாத உடல் நிலையில்லாத உடல் இது என்ன ந அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு எல்லாம் கண் காது மூக்கு இதெல்லாம் இருக்கே சந்தை கூட்டம் மாதிரி இருக்குது நம்ம நம்ம உடம்பு மாத்திரம் இல்லை எல்லா உடம்பையும் சேர்த்து அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு மேலே சில பேருக்கு அவங்க உடம்பு மேலே அபிமானம் இருக்காது இன்னொருத்தர் உடம்பை காப்பாற்றணுன்னு நினைப்பாங்க குழந்தையோட உடம்பு மனைவியோட உடம்பு தாத்தா பாட்டி உடம்பு அம்மா அப்பா உடம்பு எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு உள்ள இது இருக்கே அவங்க உடம்பு போயிட்டால் இவர் உட்காந்து அழுவார் இவங்க உடம்பு போயிட்டா அவர் அழுவார் ஆனால் இது உண்மையிலேயே சந்தை கூட்டம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரியில் வரும் அப்புறம் சுடுகாட்டுக்கு போகும் எல்லாம் சந்தை கூட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இருந்தால் நெருக்கி இருக்கிற சந்தை கூட்டம் சந்தையில் வந்து நடக்கக்கூட முடியாமல் வரக்கூட முடியாமல் போகக்கூட முடியாமல் இருக்கே அந்த மாதிரி சந்தை கூட்டம் இந்த உடம்பு என்று அறிந்து கொள் சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு குடத்தை கவிழ்த்தினா அந்த நீரெல்லாம் உடனே ஓடி போயிடும் அது மாதிரி நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் என்னென்ன இந்த குடத்துலேருந்து இந்த உடம்புலேருந்து மூச்சு காற்று போச்சுன்னு வச்சுங்க அப்புறம் ஒன்றும் கிடையாது அதனால் குடம் கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு குடத்தை கவிழ்த்தினா அத்தனை ஜலமும் உடனே அது எப்படி கொஞ்சமாக விடுறதில்லை அப்படியே மடார்னு கம்மத்தினீங்கன்னா படப்படான்னு போயிடும் அது மாதிரி ஜலம் எப்படி அதுலேருந்து நீங்கி போகிறதோ அது மாதிரி சுற்றத்தார்கள் வாழ்க்கை எல்லாமே நிலையில்லாதது இந்த மாதிரி மகான்களுடைய பாடல்களையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நிலையில்லாமைங்கிறது நல்லா புரியும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நிலையில்லாத வாழ்க்கையில் போய் என்னத்தை நம்ம சம்பாதித்தாலும் அது நிலையாக இருக்க போகிறதில்ல அதனால் என்ன பண்ணுவோம்னா பொறுமையாக இருப்போம் அமைதியாக இருப்போம் வாழ்க்கை வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்வோம் யாரையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம் நிறைய பேருக்கு இந்த உலக வாழ்க்கை சாஸ்வதமாக தான் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதே முக்கால் அரைக்காலம் வீசும் பேருக்கு எல்லாருக்குமே என்னென்னா இந்த உலக வாழ்க்கை ரொம்ப நிலைத்தது நீண்ட நாளைக்கு நாம் இருக்க போகிறோம் நம்ம வந்து அப்படி மாடை மாளிகை கூடம் கோகுரம் கட்டிடலாம் அதுக்கப்புறம் இந்த புகழ் வரும் அந்த புகழ் வரும் பேர் வரும் அப்படின்னு நினச்சிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பிடிப்பு இருக்குது ஆனால் பட்டினத்தாருடைய இந்த பாடல்களெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருப்போம் தாமரை இலை தண்ணீர் போல்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி உலகத்தில் இருப்போம் ஆனால் அது என்றைக்கும் ரெடியாக இருப்போம் எதுக்குமே நாம் வருத்தப்பட மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும் ஆக சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே முதல்ல மனமே உனக்கே உபதேசம் இதேன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்லுகிறார்னு நெஞ்சே உனக்கு இதுதான் உபதேசம் கடவுளையே நாடீர் குருவையே குருவினுடைய உபதேசத்தையே நம்பீர் இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாததுங்கிறத நன்றாக புரிந்து உலக வாழ்க்கை நிலையில்லாதது உடல் நிலையில்லாதது சுற்றம் நிலை இல்லாதது அனைத்துமே நிலையில்லாதது ஆகவே நீ இந்த உண்மையை புரிந்து கடவுளையே சார்ந்திரு அதுதான் இந்த ரெண்டாவது பாடல் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பாட்டை நாட்டம் ஒன்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே அப்போ அவர் நெஞ்சுக்கு சொல்லிக்கிறது நமக்கும் பிரயோஜனப்படுகிறது அப்படி இருக்கிறபோது நமக்கு என்னென்ன இதே தான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் தாமரை இலை தண்ணீர் போல படகு நீரில் இருக்கலாம் ஆனால் நீர் படகுக்குள் வரக்கூடாது அதே தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஆனால் உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் தாங்க முடியல சாதாரண கஷ்டம் அது கூட தாங்க கூடிய கூடிய சக்தி இல்லை ஏன்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம முன்னாடியே இல்லை வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம் நாம் எல்லாம் அப்படியே நன்றாகவே இருக்கிறது என்று நினைத்துவிட முடியாது ஆகையினால் நாம் எப்போவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சாஸ்திரம் சொல்லுகிறது மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாஜிரதா ஜாக்கிரதா விழிப்போடுரு விழிப்போடுரு அம்மா கிடையாது அப்பா கிடையாது மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா உறவினர்களும் கிடையாது சகோதரனும் கிடையாது அர்த்தம் நாஸ்தி பொருள் கிடையாது கிரகம் நாஸ்தி எங்கே நமக்கு எதுவும் சொந்தம் கிடையாதுன்னு அர்த்தம் நிச்சயமாக இது கிடையாது சொந்தம் கிடையாது தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத ஆகவே விழிப்போடு இரு அதில் ரொம்ப பற்று வைக்காதேன்னு அர்த்தம் அளவுக்கு மீறி பற்று வச்சே ஆனால் விட முடியாது கஷ்டம்னு அர்த்தம் எல்லோரும் நினைக்கலாம் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போய்டும் என்ன வாழ்க்கையில் பிடிப்பு இருந்து என்ன ஆகணும் பிடிப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி துன்பமும் பட்டு தான் கடவுளை சார்ந்திருக்கிறத ஒருத்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணமே உலக வாழ்க்கையில் நமக்கு பிடிப்பு ஏற்படக்கூடாது மிகவும் பிடிப்பு ஏற்பட்டால் நமக்கு நிச்சயமாக துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேண்டி வரும் அதை தவிர்க்க யாராலும் முடியாது ஆயினால் நமக்கு ஒரு பக்கம் மாத்திரம் எனக்கு சுகத்தை மாத்திரம் கொடுக்கணும் எல்லாம் அனுபவிக்கணும்னா நடக்கிற காரியமாக என்ன ஆகாயத்தை பாயாக சுருட்ட முடியுமோ அன்றைக்கி தான் நடக்கும் ஆகாயத்தை பாயாக சுருட்ட முடியுமோ நாய் வாழ முடியுமோ அன்னைக்குத்தான் இதெல்லாம் நடக்கும் ஒரு நாள் இது நடக்க போகிறது இல்லை ஆகாயத்தை யதா சர்மவத் ஆகாசம் வேஷ்ட ஈஷியந்தி மாணவாக சங்கராச்சாரியர் சொல்லுகிறாரில் எப்படி தோலை தோலை சுருட்டுவது போல் ஆகாயத்தை சுருட்டுகிறாயோ அன்னைக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை நீ சாஸ்வதம் என்று சொல்ல முடியும் கிடையாது அப்படி நிலை சொல்ல முடியாது ஆக இந்த நிலையாமை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப நிலையாமைன்னே ஒரு அதிகாரமே வச்சுருக்கார் நிலையாமை இந்த நிலையாமையை உணர்ந்தாதான் நமக்கு வந்து உலக வாழ்க்கையில் பற்று முற்றிலும் நீங்கும் நிலையாமையை புரியாத வரைக்கும் பற்று நீங்கவே நீங்காது பற்று ஒட்டின்னு இருக்கும் ஒரு இடத்துலேயோ உட்கார்ந்துக்கிட்டுருக்கும் அடுத்த பாடல் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இது ரொம்ப பிரசித்தமான பாட்டு அதாவது பட்டினத்தார் வந்து ஏதோ ஒரு கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் அரண்மனையில் திருடர்கள் திருடிட்டு போகும்போது இவர் பிள்ளையார் மாதிரி பிள்ளையார் ஓய்வெள்ளே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார் அந்த நகையில் ஒன்று பிள்ளையாருக்கு அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவன் ஒரு பொருளை அந்த நகையில் ஒரு பொருளை எடுத்து அந்த பிள்ளையாருக்கு தூக்கி வீசினான் இவர் அங்கே தியானம் பண்ணிட்டு இருந்தாரான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தால் இவர் கழுத்தில் அது விழுந்துடுச்சு இவர் தியானம் பண்ணிகிட்ருக்குறப்போ விழுந்தது அவருக்கு தெரியலையாம் அந்த பக்கம் அந்த திருடர்களை துரத்தி கொண்டு போன அந்த பாதுகாவலர்கள் அவங்க பார்த்தாங்க இந்த கோவிலில் இவர் நகையை போட்டு உட்காந்துருக்கார் இவர் தான் திருடி இருக்கார் அப்படின்னு சொல்லி இவருக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவரை பிடிச்சிட்டு போன உடனே அங்கே அது வேறொருத்தர் கதை நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஏதோ இது மா ரெண்டு மூணு கதை இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் அங்கே கொண்டு போய் அரசன் வந்து இவரை வந்து கழுவில் ஏற்றுவதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டான் அப்போ இந்த பாடலை பாடினதாராம் உடனே அங்கே அந்த கழுமரம் வந்து நெருப்பு பற்றி எரிந்ததாக சொல்லுகிறார் இது இன்னும் ரெண்டு மூணு கதைகள்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாடலை அதை தான் சொல்லுவாங்க இப்போ நான் படிக்க போகிற பாடலை அந்த கதையோடு சம்மந்தப்படுத்தி தான் சொல்லுவாங்க என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே அந்த கழுமரம் வச்சிருக்காங்க இவரை கழு ஏற்ற போகிறாங்க ஏற்றுவதற்கு முன்பு இப்படி சொல்லுகிறார் என்னோட செயல் எதுவுமே கிடையாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் முயற்சி பண்ணி ஒன்றுமே பண்ணுறது கிடையாது உன்னுடைய செயல் எல்லாமேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனிவே நான் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது உன் செயலே என்று உணரப் பெற்றேன் எல்லாம் வாழ்க்கையில் நீ ஆட்டி வைக்கிறாய் நாங்கள் ஆடுகிறோம் என்று உணர்ந்து கொண்டேன் இந்த ஊ ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த உடம்பை எடுத்ததுக்கு பிறகு நான் உன்னும் தீவினை யாதுவும் செய்யலை ஆனால் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே நான் இந்த பிறப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வேற ஒரு பிறவியில் ஏதாவது பாவம் செய்திருப்பேன் அதனால தான் நான் இப்படிப்பட்ட துன்பத்தை இங்கே அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது சுருக்கமான பாட்டு தான் ஆனால் இதனுடைய கருத்தில் இதில் இருக்கிற கருத்து என்னென்னா பிறப்பு இருக்குங்கிறத நன்றாக சொல்லுகிறார் வினை இருக்குங்கிறத சொல்லுகிறார் நம்முடைய செயல்கிறது ஒரு அளவுக்கு தான் உண்மையிலேயே நாம் ஏதாவது செயல் புரிகிறோம்னு சொன்னால் அந்த செயலில் ஓரளவுக்கு தான் நம்மளால் நம்முடைய சக்தி இருக்குது பெரும்பாலான விஷயங்கள் கடவுளுடைய அருளால் தான் நடக்கிறது நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் அடிக்கடி படி ஏற ஏறத்தான் தெரியும் சில விஷயங்களெல்லாம் நடக்கிறத பார்த்தா இது நம்ம கையில் இல்லைன்னு தெரியும் ஏதோ அருள் தான் வேலை செய்கிறது சில பேருக்கு எத்தனை முயற்சியை மேற்கொண்டாலும் காரியம் நடக்கிறது இல்லை சில பேருக்கு முயற்சி சிறிதளவு மேற்கொண்டா கூட காரியம் நடந்து விடுகிறது அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா ஏதோ நமக்கு பின்னாடி ஒரு சக்தி இருந்து இயக்குகிறது அது மாத்திரமில்லை அந்த சக்தியும் தாம் மனம் போன போக்கில் இயக்கிறது நம்முடைய வினைப்பயன்களை வைத்து கொண்டு இயக்குகிறது நாம் செய்யக்கூடிய நாம் எண்ணக்கூடிய எண்ணம் பேசக்கூடிய பேச்சு செய்யக்கூடிய செயல் இவை அனைத்தையும் அது கருத்தில் கொண்டு பலனை கொடுக்கிறது இந்த இயற்கையின் நியதி லா அண்ட் ஆர்டரும்பாங்க அதாவது இந்த இயற்கையின் பிரபஞ்சத்தினுடைய நியத்தி என்னென்னா யதா கர்ம ததா பலம் வினை எப்படியோ அப்படியே வினை அந்த வினை அதிலிருந்து யாரும் இந்த தப்பிக்கவே முடியாது அது வந்து மகானாக இருந்தாலும் சரி சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வினை என்பதிலிருந்து தப்பிக்க முடியாது பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமமே கட்டளைக்கல் நாம் செஞ்சிருக்கிற புண்ணிய பாபந்தான் ஏன ஏன ஷரீரேன எத் எத் கர்ம கரோத்தியா தேன தேன ஷரீரேன தத்தத் பலம் அஷ்ணுதே எந்தெந்த உறுப்புக்களால் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அந்தந்த உறுப்புக்களால் அந்தந்த செயல்களின் பலனை அனுபவிக்கிறோம் என்று மகாபாரதம் சொல்கிறது அப்போது நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவைகள் வந்து புண்ணியமாக இருக்குமானால் சுகமான பலன் பாபமாக இருக்குமானால் துக்கமான பலன் இந்த நியத்தியிலிருந்து யாரும் தவற தப்ப முடியாது வேறு வழியும் கிடையாது ஏதோ நம்ம பிராயஷ்சித்தம் பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணினாலும் சரி இந்த நியத்திங்கிறது ஒன்று இருக்குது பிராயஷ்சித்தினால சிலதை தப்பிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதுக்கும் முழுக்க முழுக்க கேரண்டி கிடையாது அப்போ இந்த வினை பயன்களை அனுபவிச்சு தான் ஆகணும் என்கிற ஒரு கருத்து இதில் தெரிகிறது அந்த வினைப்பயன்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி இல்லை பல பிறவிகளை எடுக்க வேண்டி வரும் தெரிகிறது ஒரு பிறவியில் மாற்ற அனுபவிக்கிறது இல்லை இதற்கு முன்னாடி செஞ்சது தான் சொல்கிறார் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த ஊன் இந்த உடல் எடுத்த பிறகு செய்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை ஏன்னா பட்டினத்தார் நல்ல வசதி படைத்தவர் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறார் நான் ஒன்றும் பாவம் செய்யலை ஆனால் இப்பிறவியில் பாவம் செய்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் முற்பிறவியில் நான் ஏதேனும் செய்திருக்க வேண்டும் ஆகவே தான் இந்த துன்பம் இங்கே வந்திருக்கிறது அந்த கதையோடு சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும் இங்கேனம் வந் இங்கினமே வந்து மூண்டதுவே அடுத்த பாடல் வருகிறது திருவேடமாகி தெருவில் பயின்று என்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரும் என்றானை பதம் பணிந்தேன் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகிறார் இதில் ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒன்று ஒரு சன்னியாசியை பார்த்து சொல்லுகிறார்னு சொல்லலாம் இல்லாட்டி சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறார்னு சொல்லலாம் ஆனால் இந்த பாடலில் வர்ற கருத்து சிவபெரு ஒரு சன்னியாசியை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு திருவேடமாகி தெருவில் பயின்று என்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரும் என்றானை பதம் பணிந்தேன் கருவாகும் ஏதக் கடற்கரை கருதும் என்னை உருவாக்கி கொள்ளவல்லோ இங்கனே சிவன் உற்றதுவே சிவபெருமானே ஒரு துறவி வேடத்திலே வந்தார் திரு பொருந்திய வேடத்தை உடையவராக இருந்தார் லக்ஷ்மீகரமாக இருந்ததுன்னு அர்த்தம் ஒரு சன்னியாசி வந்தார் எங்கள் வீட்டுக்கு வாசல்ல வந்தார்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஒரு சன்னியாசி திருவேடமாகி தெருவில் பயின்று என்னை தேடி வந்து சந்ந்ந்யாச வேஷம் போட்டு கொண்டு ஒருவர் தெருவில் வந்து என்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரும் என்றான் பிக்ஷ பிக்ஷ போடுங்கள் என்று கேட்டான் அவன் பதம் பணிந்தேன் அவனுடைய திருவடியை நான் வணங்கினேன் ஏதோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தான் இருக்கணும் யாரோ ஒரு சன்னியாசி வந்தார் அந்த சன்னியாசி பிக்ஷ கேட்டார் அந்த பிக்ஷ கேட்ட சந்யாசியனு சன்னியாசியை நான் வணங்கினேன் நமஸ்காரம் செய்தேன் பதம் பணிந்தேன் அவரிடத்திலிருந்து ஏதோ தெரிந்து கொண்டிருக்காருன்னு தெரிகிறது கருவாகும் ஏதக் கடற்கரை மேவ கருதும் எண்ணெய் கருவாகும் ஏதக் கடற்கரை மேவக் கருதும் எண்ணெய் அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து உழலக்கூடியவனாக இருந்த எண்ணெய் உருவாக்கிக் கொள்ளவல்லோ இங்கனே சிவன் உற்றதுவே மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய நிலையில் இருந்த என்ன சிவபெருமான் வந்து இப்படி உருவாக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னைக்கு வ எனக்கு நல்லதை செய்வதற்காக வந்தார் என்று நான் கருதுகிறேன் சின்ன பாட்டு தான் இது நான் இந்த ஒரு ஆர்டர்லையே கொண்டு போகிறேன் இதுக்கு அதிகமாக நான் விளக்கலை திருவேடமாகி தெருவில் பயின்று என்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரும் என்றானை பதம் பணிந்தேன் கருவாகும் ஏதக் கடற்கரை மேவ கருதும் என்னை திரும்பத் திரும்ப பிறவியிலேயே உழல குடி உழல உளல விருந்த என்னை உருவாக்கி கொள்ளவல்லோ அதிலிருந்து விடு விடுவித்து முக்தியை அடைவக் கொடு அடை அடைவிப்பதற்காக வன்றோ இங்கனே சிவன் உற்றதுவே அந்த சன்னியாசி சிவன் ரூ சிவன் தான் சன்னியாசி ரூபத்தில் வந்தார் அந்த சிவனே தான் சன்னியாசி வடிவத்தில் வந்து என்னை இப்படி என்னை உய்வித்தார் என்னை கை கொண்டார் என்னை காப்பாற்றினார் என்ற பொருள்படி இந்த பாடல் இருக்கிறது அடுத்தது இப்படி சில பாடல்னால் ரொம்ப அதிகமாக விளக்கம் செல்லும்படி இருக்கிறது சில பாடல்கள் அப்படி இல்லை அடுத்த பாடலை சொல்கிறேன் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இறேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே இது ஒரு பாடல் உலகம் விட்டேன் உலகத்தை துறந்து விட்டேன் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு வள்ளுவர் வந்து துறவியை பற்றி சொல்லும் பொழுது நீத்தார் பெருமை என்று சொல்லுகிறார் இருமை வகை தெரிந்து இருமை வகை தெரிந்துன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பத்தை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் இதில் நாம் வந்து இந்த இன்பத் துன்பத்தில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு ஜனன மரண சம்சாரத்தில் உழல வேண்டாம் என்று விரும்பி மறுபடியும் பிறப்பு மறுபடியும் இறப்பு இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பவசாகரம் இதில் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை இந்த பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நான் தப்பிக்க விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த இந்த உடம்பு இந்த உலகம் இந்த வா இந்த நமக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் பரம சத்தியமாக நமக்கு தோன்றுகிறது எல்லாம் மாயை அப்படி அவ்வளோ ஒரு நமக்கு தோன்றுகிறது இது உண்மையில்லை உண்மை இல்லைன்னு திரும்ப சொன்னாலும் நம்ம மனசில் அப்படியே தான் தோன்றுகிறது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா இருமை வகை தெரிந்து ஈண்டு இவ்வுலகத்திலே துறவரம் பூண்டார் அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அவர்களுடைய பெருமையினால் இந்த உலகம் சிறப்புற்று விளங்குகிறது என்று ஒரு குரல் இருக்குது அதே தான் இங்கேயும் சொல்கிறார் விட்டேன் உலகம் உலகத்தை விட்டு விட்டேன் நிறைய விஷயங்களை நாம் விடுறதே இல்லை விட்டுவிட்டாலும் எங்கேயா போய் இமயமலைக்கு போய் பிடிச்சிக்கிறோம் இமயமலையில் போய் குகைக்குள்ளே உட்கார்ந்தாலும் நம்ம மனசில் வைராக்கியம் வரலேன்னு சொன்னால் முடியவே முடியாது இங்கே வீட்டுக்குள்ளேருந்து கூட விட முடியும் இமயமல குகையில் போய் விடாத ஆளெல்லாம் உண்டு குஹைக்குள்ளே டேப் ரிகார்டர் வச்சு பாட்டு கேட்டுருக்கார் ஒருத்தர் கோமுக்குக்கு மேலே என்ன சொல்கிறது நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒன்றும் வச்சுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து அங்கே வந்து குகை குகையை அருமையாக வச்சு அதுக்கே யார் ஜனங்களுக்கு தான் தட்சிணை நிறைய கொடுக்குறாங்க ஆகினால அதுக்கு வந்து கதவெல்லாம் போட்டு அருமையாக இது பண்ணி உள்ளுக்குள்ள எல்லாம் எல்லா சமஸ்தசதியும் இருக்குது பேர் தான் குகை அது மாதிரி அங்கே வ நான் ஏழு மாதம் ஆறு மாதம் வந்து பனி மூடி இருக்கிற இடம் இருந்தாலும் அவர் வீட்டை விட்டுட்டு போயிட்டார் உலகத்தை அவர் விடலை வீட்டை விட்டு போயிருக்கார் இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கார் உலகம் உள்ளே உட்காந்துன்ட்டுருக்கு எல்லாம் எங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியணும் கவர்மெண்ட் யார் மாறியிருக்கா ப்ரைம் மினிஸ்டர் யார் அதே ப்ரைம் மினிஸ்டர் இந்த ப்ரைம் மினிஸ்டர் அஞ்சு மாதம் இருப்பாரா நாலு மாதம் இருப்பாரா அதை பற்றி எத்தனை ஜோசியர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஜோசியர் அப்படி சொல்லியிருக்கார் அந்த ஜோசியர் இப்படி சொல்லியிருக்கார் அப்பா முடிவே கிடையாது ஆ இதனால் இவர் சொல்கிறார் எல்லாம் வாண்டாப்பா விட்டேன் விட்டேன்னா என்ன பரிபூர்ணமாக விட்டேன் உலகம் சன்னியாசம் விச விடே விட்டேன்னு சொன்னாலே சன்னியாசம் நடத்தும் சன்னியாசம் பண்ணுற போதே சத்தம் போடணும் சாஸ்திரப்படி துறந்து விட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துறந்து விட்டேனுங்கிறத சத்தம் போட்டு சொல்லணும் சன்னியாச விதி சாஸ்திர விதி அதில் வந்து நான் துறந்து விட்டேன் முதல்ல சொல்ல துறந்து விட்டேன் துறந்து விட்டேன் துறந்து விட்டேன் கத்தணும் அப்படி கத்தி ஹே சூரிய பகவானே ஹே சந்திர பகவானே ஹே அக்னி பகவானே எல்லா தேவர்கள் சாட்சியாக அனைத்து பிராமணர்கள் சாட்சியாக தேவர்கள் சாட்சியாக வேதங்கள் சாட்சியாக எல்லோருடைய பெரியோர்கள் சாட்சியாக நான் இப்பொழுது விரதம் எடுக்கிறேன் அனைத்தையும் துறந்து விடுகிறேன் அப்படி சந்யாசம் அந்த மந்திரமே அப்படி இருக்கு கை ரெண்டையும் தூக்கிக்கணும் வேறு ஊர்துவாகுசன் ஏன்னா கையில் ஏதாவது ஒட்டியிருக்க கூடாது எல்லாம் ஒட்டணும் விட்டேன் உலகம் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை நான் பாபமும் செய்ய மாட்டேன் புண்ணியமும் செய்ய மாட்டேன்ட்டோ பாபமும் செய்ய போகிறதில்லை புண்ணியமும் செய்ய போறதில்லை புண்ணியம் பண்ணினா பரபடி பறக்கணும் புண்ணியத்தை அனுபவிக்கணுமே ஆகையினால் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேர புண்ணியமும் இருள்தான் அறியாமையினால் தான் புண்ணியம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் முதல்ல ஓரளவுக்கு நாம் வந்து புண்ணியம் பண்ணுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஞானம் வந்ததுக்கு பிறகு புண்ணியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஞானம் வந்ததே புண்ணியம் பண்ணதுனால்தான் அதுக்கப்புறமும் புண்ணியம் பண்ணிட்டு இருந்தால் பிறவி தொடரும் இல்லாட்டி அந்த புண்ணியம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நாம் பண்ணுற புண்ணியம் நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஏன்னா நம்ம பண்ணுற புண்ணியத்தில் நமக்கு ஒன்றும் தேவையில்லை ஞானம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் புண்ணியம் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களைச் சேர்ந்துவிடும் ஆனால் இவர் சொல்கிறார் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை பாபமும் செய்ய விரும்ப மாட்டேன் புண்ணியமும் செய்ய விரும்பவில்லை இருவினைனால் நல்வினை தீவினை புண்ணியம் பாபம் இரண்டையும் விரும்பேன் வீணருடன் கெட் வீணருடன் கிட்டேன் வீணாட் நேரத்தை போக்குகின்ற ஜனங்களோடு சேரமாட்டேன் கிடைச்ச நேரமெல்லாம் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசிக்கொண்டு வாழ்க்கையினுடைய நேரத்தையெல்லாம் வீணடிக்கிற ஜனங்களோடு நான் சேரமாட்டேன் வீணருடன் வீணன்ன வீணர்ன பாபிகள் நேரங்காலத்தை வந்து முறையாக பயன்படுத்தாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வந்து சரியான சரியான வாழ்க்கையை மேற்கொள்ளாதவர்கள் அவர்களோடு சேரமாட்டேன் வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இருன் அவங்க எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தால் அதையும் நான் கேட்க மாட்டேன் அங்கே என்ன பேசின்ட்டுருக்காங்க அவங்க என்ன யார் அவர் அவர் ஏதாவது அவருடைய அவருடைய மொழிகள் எதாவது இருக்கும்னா கேட்கணும் நிறைய பேருக்கு வந்து ரோட்டில் மீட்டிங் நடந்தால் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது ஒன்றும் இல்லை திரும்ப அதாவது வந்து அதாவது நான் சொல்ல வந்தது என்னவென்றால் உண்மையிலேயே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் சொல்லிகிட்டே இருக்கார் என்ன சொல்கிறாரே தெரியுது அதாவது வந்து வந்து சொல்லிகின்றே இருக்கார் அவர் நேற்றைய தினம் டெல்லியிலே நமது தலைவர் அவர்கள் இதை சொன்னார் அவர் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கார் இது நம்மெல்லாம் ஆன் கேட்டு அவர் உரை கேட்டும் இரு அவர் உரையை கேட்டும் ஏதாவது நல்ல சத்விஷயத்தை கேட்டாலாவது புண்ணியம் உண்டு போகிற வழிக்கு அதனால் இதெல்லாம் அந்த தேவையில்லாமல் என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒன்றும் பிரயோஜனம் இவர் அவரை திட்டுவர் அவரை இவரை ரெண்டு பேர் அவரைவரை திட்டிக்கிறதை இவர் ஆனந்தமாக பார்ப்பார் இது இது ஒரு அல்பானந்தா ஆகையினால் அவர் உரை கேட்டும் இரேன் அவர்களுடைய உரையை கேட்கவும் மாட்டேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் மெய் கெடாத நிலைன்னு சொன்னொருளை கெடாத மெய்ன்னு போட்டுக்கணும் கெடாத மெய் நிலை தொட்டேன் என்றும் அழியாத மெய்ப்பொருளை நான் அடைந்தேன் இந்த பொய்ப்பொருளை விட்டேன் மெய்ப்பொருளை அடைந்தேன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ரெண்டு குரல் இருக்கு அதனால் எந்த ஒரு நிலையிலும் மெய்ப்பொருளை விடக்கூடாது பொய்ப்பொருளை விட்டேன்னு சொன்னார் பொய்ப்பொருளை பற்றி பேசுகின்ற ஜனங்களுடைய சம்பந்தத்தையும் விட்டேன் என்று சொன்னார் இப்போ சொல்லுகிறார் மெய் கெடாத நிலை தொட்டேன் கெடாத மெய்நிலை தொட்டேன் அப்படி பண்ணால் தான் அர்த்தம் புரியும் ஆகையினால உங்களுக்கு என்ன கிடைச்சது அதனால் என்ன பிரயோஜனம்னா இந்த இன்பத் துன்பம்ங்கிற வலைக்குள்ளே நான் சிக்கலை சுகதுக்கம் அற்றுவிட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் ஒரு மகானுடைய வாக்கியம் இதில் வந்து நமக்கு சந்தேகம் வர முடியாது சுகதுக்கிறது எனக்கு இல்லவே இல்லை சுகதுக்கம் எதுவும் என்னுடைய உள்ளத்தை தாக்கவில்லை சுகதுக்கம் அற்றுவிட்டேன் எப்போ வந்து இருவினைய விரும்புகிறோமோ அப்போ சுகதுக்கத்தையும் அனு அனுபவிச்சு தான் ஆகணும் இருவினையை விட்ட பிறகு அப்புறம் சுகதுக்கத்துக்கு எங்கே இடம் எனக்கு வந்து இன்பம் வேண்டாம் இப்போ வந்து பேப்பர் படிக்கிறதில்ல டிவி பார்க்குறது இல்லைன்னு வச்சுங்க டிவி பார்க்குறது இல்லைங்கிறதுனால டிவியில் சில சுகம் இருக்குது துக்கமும் இருக்குது ஆகினால டிவியை விடுறபோது துக்கம் வேண்டான்னு டிவியை விடுறபோது சுகமும் வேண்டாம் தானே விட்டாகணும் அதனால் இந்த பரமானந்த சுகம் கிடைக்கும் பொழுது இந்த சுகத்துக்கு என்னத்துக்கு போகணும் காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார போகம் எனும் பேரின்பள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக்க உருவாய் கிடக்குது ஐயோஹோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே வடக்க ஒரு சுவாமி இருக்காங்க ரிஷிகேஷில் அந்த சுவாமி வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி சொல்லுவேன் அந்த சுவாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே பெரிய பெரிய பதவியில் இருந்தவர் கலெக்டர் பதவிக்கு நிகரான பதவிகள் அவர் ஏதோ ஒரு நிமித்தமாக ரிஷிகேசுக்கு போனார் அவர் அவர் எங்கிட்ட சொன்னது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டுலேயே இன்னும் போயிட்டார் முப்பத்தி ரெண்டோ முப்பத்தெட்டுலையோ போயிட்டார் பிரிட்டிஷ் காரங்க காலத்திலே பெரிய போஸ்ட்டில் இருந்திருக்கார் அவர் அவர் இங்கேருந்து அங்கே போனார் ரிஷிகேஷத்துக்கு போனால் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கங்கா ஸ்நானம் சத்சங்கம் ஏதோ பேருக்கு ரெண்டு சப்பாத்தி ரொட்டி கிடைக்குது அழகாக இருக்குது ஊர் எங்கே பார்த்தாலும் நல்ல விஷயத்தை தவிர ஒன்றுமே கிடையாது இப்போவாவது ரிஷிகேஷில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்துருச்சு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே சத்சங்கம் தான் எங்கே பார்த்தாலும் காவி தான் வேறு ஒன்றும் கிடையாது இவர் பார்த்துருக்கார் இனிமே நம்ம ஊருக்கு திரும்பி போனால் நம்ம கேவலம் அது இனிமே இவ்வளோ அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கையை பார்த்துட்டு இனி போகிறதா அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல வேலை கல்யாணம் ஆகலை இல்லாட்டி ஆ கல்யாணம் இருந்தால் அந்த அம்மாவை காப்பாற்றணுமே அப்படி பண்ணிட்டு போனால் சாஸ்திரப்படி பார்ப்போம் ஆகினாலும் என்ன பண்ணார்னா எல்லாம் ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதினார் எல்லாம் ரெசைனேஷன் ராஜினாம கடிதத்தை எழுதிட்டு அங்கேயே உட்கார்ந்தவர் தான் இன்றைக்கி அங்கேயே தான் இருக்கார் அப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் என்னென்ன எல்லாம் அது அது பார்த்த உடனே அந்த சாதுக்கள் சங்கம் அந்த கங்கா கங்கா தீரம் சாதுக்கள் சங்கம் இது ரெண்டும் கிடைச்சிதுன்னு சொல்லுவார் அவர் இந்த கங்க நதியும் இந்த சாதுக்களுடைய சங்கமும் கிடைச்சிது என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல அந்த வழக்குள்ளே சிக்கிக்காமல் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக வேண்டி இதுன்னு அர்த்தம் இல்லை எல்லாேருக்கும் துன்பம் இருக்குது அது நம்ம ஒன்றும் வருத்தம் இது பண்ண போகிறது இல்லை இதனால் வந்து சன்னியாசத்தை பெருமைப்படுத்துகிறோன்னு அர்த்தம் கிடையாது மனசில் அந்த எண்ணம் இருக்கணும் சரி இது ஒரு சாமியாருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்கப்படாது உங்களுக்கும் மனசளவில் நீங்கள் சன்னியாசியாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து காவி போட்டுக்கிறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் மனசில் சன்னியாசம் இருக்கணும் மனசில் துறவு மனப்பான்மை இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதிக்கு கண்டிப்பாக துறவு வேணும் துறவு வந்து புறத்துறவு இருக்கலாம் அகத்துறவு இருக்கலாம் எல்லாராலேயும் புறத்துறவு மேற்கொள்ள முடியாது எல்லோராலும் புறத்துறவு மேற்கொள்ள முடியாததுனால அகத்துறவு தான் முக்கியம் புறத்துறவை மேற்கொள்ளுவதன் நோக்கமே அகத்துறவை வளர்த்தி கொள்வதற்காகத்தான் அகத்துறவை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு தான் புறத்துறவே தவிர புறத்துறவுனாலேயே முக்தி வந்துடாது அகப் அகத்தில் துறவு இருந்தால் தான் புறத்துறவு மேற்கொள்ள முடியும்னு ஒரு நியாயம் புறத்துறவு இருக்கிறதுனால அகத்துறவு வளரும்னு ஒரு நியாயம் புரியுதா புறத் அகத்தில் துறவு இருந்தால் தான் புறத்துறவையை மேற்கொள்ள முடியும் அப்படி ஒரு அப்படி ஒரு கருத்து ஏன்னா மனசை மனசை துறக்க மனசில் வந்து பற்ற விடாமல் எப்படி சன்னியாசி ஆக முடியும் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் புறத்துறவை மேற்கொண்டாவது அகத்துறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து ரெண்டும் ஒன்று சரிதான் கொஞ்சம் பக்குவம் இல்லைன்னா புறத்துறவை மேற்கொண்டு அகத்துறவை வளர்க்கலாம் ஆனால் அகத்துறவை நன்கு வளர்த்துக்கொண்டு புறத்துறவை வள மேற்கொள்வதே நல்லது அதெல்லாம் கிருஷ்ணர் கீதையில் பல இடங்களில் சொல்லுகிறார் அதைத்தான் மனசில் வைத்து கொண்டு இவரும் சொல்றார் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் சன்னியாசம் வாங்கின மாத்திரத்தில் பரமானந்த பிராப்தி சன்னியாசம்னா என்ன பற்றற்ற தன்மை அற்றது பற்றனில் ஒற்றது வீடு பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்படின்னு இன்னொரு குரல் நிலையாமையிலே வருது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் பற்று இருந்ததுன்னு சொன்ன பிறப்பு மீண்டும் மீண்டும் தொடரும் ஆகினால சுகதுக்கம் அற்றுவிட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே தொல்லை ஆகிய நான் மறைக்கக்கூடிய நான் என்கிற ஒரு தன்மையை மறைக்கக்கூடிய உண்மையில் நான் யார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது இந்த துறவரத்தை நன்கு மேற்கொண்ட பிறகு பரம்பொருள் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே கடவுளே எங்கிட்ட வந்துட்டார் நான் வந்து பற்றை ஒழித்தேன் இறைவன் என்னிடத்திலே வெளிப்பட்டார் எட்டேன் எனும் பரம் சாதாரண மக்களுக்கு அகங்காரமுடைய மக்களுக்கு விளங்காத அந்த கடவுள் எனக்கு விளங்கினார் என்று சொல்லுகிறார் நான் மறைக்கும்னு சொன்னால் அந்த அகங்காரத்தினால மறைக்கிறது பரம்பொருள் எட்டுறதில்லை நமக்கு வந்து உடம்பில் ரொம்ப அபிமானம் இந்த என்ன சொல்கிறது தனித்தன்மை எல்லாருக்கும் அதுதானே பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து நான் நான் சொல்லி இந்த தனித்தன்மை இருக்குது அந்த தனித்தன்மை இருக்கிற வரைக்கும் மெய்ப்பொருள் விளங்காது அந்த தனித்தன்மையை என்றைக்கு நாம் நீக்குகிறோமோ அப்பொழுது மெய்ப்பொருள் தத்துவம் நமக்கு விளங்கும் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுதே மெய்ப்பொருள் தத்துவம் இப்படி தான் உபதேசிக்கப்படுகிறது இது கிடையாது இது கிடையாதுன்னு நீக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் நான்கிறத ஒரு ஒரு தனியாக ஒரு ஒருத்தனை நினச்சின்னு இருக்கோம் நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த ஜாதி இந்த குலம் எனக்கு வந்து படிப்பு இருக்குது எனக்கு படிப்பு இல்லை இதெல்லாமே அகங்காரம் நான் துறவி நான் இல்லரத்தான் எல்லாம் தனித்தன்மை தான் துறவின்னு சொன்னாலும் அது ஒரு இன்டிவிஜுவாலிட்டி தானே தண்ணி தன்மை தானே ஞானி அதுவும் பிரச்சனை தான் எல்லாத்தையும் நீக்கினா என்னென்னா நான் பரம்பொருள் அந்த தத்துவம் தனக்கு விளங்கியதுங்கிறார் என்னிடத்தே வந்து இங்கு எழுதியது இவர் சொல்லுவார் மாணிக்க வாசகர் நான் சும்மா நாடகம் தான் போட்டேன் பக்தன் மாதிரி நாடகம் போட்டதுக்கே கடவுள் உள்ள குடி கொண்டுட்டார் அப்படிம்பர் நான் நாடகத்தால் அடியார் போல் நான் நடித்து நான் அதுப்படி பண்ணேன் நாடகத்தில் நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நான் நடித்தேன் பக்தன் மாதிரி ஆக்ட் பண்ணேன் அதுக்கே நீ மயங்கி போய் என்னை வந்து காப்பாற்றிட்டேயே நான் உண்மையாகவே உங்கள்கிட்ட பக்தி பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற அதெலாம் அது அந்த பணிவை காட்டுற ஒரு தன்மை பணிவை காட்டுற தன்மை ஊண்கட்டு உயிர்கட்டு உள்ளமும் போய் உள்ள ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு ஒரு பாட்டு மாணிக்க வாசகம் ஊன் கெட்டு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன ஊன் கெட்டு சரீர அபிமானம் போச்சு சரி உயிர் பிராணமய கோஷத்துலேயும் அபிமானம் போச்சு அப்புறம் உணர்வு கெட்டு உணர்வுனால் சைத்தன்யம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது உணர்வு கெட்டுனா மனோமய கோஷமும் நிஷேதம் பண்ணியாச்சு உள்ளமும் போய் விஜயானமய கோஷத்தையும் நிஷேதம் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நீக்கின உடனே அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் என்கிற இந்த கோஷங்களையெல்லாம் நீக்கின உடனே உள்ளமும் போய் நான் கெட்டவா நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ நான் கெட்டுப்போன உடனே பரம்பொருள் விளங்குகிறாருங்கிறார் நான் நான் கடணும்னா என்ன அர்த்தம் நான் அவனாகணும் நான் கடணும்னா நான்கிறது எல்லாரும் நான் அப்படின்னு சொல்கிற போது எதை நினைக்கிறோம் நான் நினைக்கிறபோது அஞ்சரை அடி வைரம் எழுபத்தஞ்சு கிலோ அதுக்குள்ள ஒரு மனசு அதுக்கு சில எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்குது அந்த நான் கிடணும் இந்த நான் என்றைக்கு கெடுகிறதோ அன்றைக்கு மெய்ப்பொருள் தத்துவம் நன்கு விளங்குகிறது அதை தான் சொல்கிறார் என்னிடத்தை வந்து இங்கு எய்தி அது நம்ம என்ன சொல் நான் கடவுளை அடைஞ்சேன்னு சொல்லலை கடவுள் எப்பவும் இருக்கிறார் கடவுளை எப்போ எங்கே போய் அடையிறது எல்லோரும் நென்சன் இருக்கோம் கடவுளை அடையணும் கடவுளை அடையணும் கடவுளை அடையிற முடியுமா கடவுள் அடையிறதுனா எங்கே உட்கார்ந்துருக்கார் கடவுள் கடவுளை அடைவது என்றால் இறந்து போன அப்புறம் உயிரோடு இருக்கிற போதே அடையிறதா உயிரோடு இருக்கிற போது அடையிறதுனா எப்படி அடையிறது இறந்து போன பிறகு அடையிறோம்னா எப்படி அடையிறோம் தெரியணுமே சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க நாமளும் சரி சரி தலையாட்டின்னு இருக்க கூடாத நம்பலாம் அந்த நம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்கு யுக்தி பூர்வமாகவும் இருக்கணும் ஆக பற்றற்ற தன்மை நீங்கியவுடன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவன் உள்ளத்திலே விளங்குகிறான் வெளிப்படுகிறான் என்று அர்த்தம் கடவுளை உண்மையில் நாம் அடைய வேண்டியதில்லை கடவுள் எப்பவும் நம்மிடத்திலே இருக்கிறார் கடவுள் நம்மை விட்டு ஒருபொழுதும் பிரிவதில்லை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு பொழுதும் இறைவன் நம்முடைய உள்ளத்தை விட்டு அகலுவதில்லை நமக்குத்தான் கடவுள மூடி என்ன தேலாமல் வச்சிருக்கோம் நல்ல ஒரு பெரும் செல்வத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரலை பரம்பொருளை வைத்து கொண்டு நாம் அந்த ஆனந்தத்துக்கு தேடுறோம் தேடி கண்டு தேடி தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக்கண்டு கொண்டேன் நம்முடைய உள்ளத்திலேயே அந்த கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம் எப்ப ந விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியது இப்படி பரம்பொருள் தத்துவம் எனக்கு விளங்குகிறதுன்னு சொல்லுகிறார் அதுக்கடுத்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்தையும் சொல்லி சுருக்கமாக நான் நிறைவு செய்கிறேன் அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவஸ்தை ஐந்தும் விட்டேறிப்போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே ரொம்ப அற்புதமான பாட்டு அப்போ பட்டினத்தார் வந்து சாதாரணமாக மற்றவங்களை மாதிரியே உலக வாழ்க்கையில் வாழ்ந்தவர் நல்ல வியாபாரம் பண்ணினவர் குடும்பத்தில் இருந்தவர் குழந்தைகள்லாம் உண்டு படிக்கிறோம் இல்லையா அவருக்கும் இந்த திருவிடை மருத்துவர் அவருடைய அருளால் அந்த பையன்தானே இவருக்கு ஞானமே கொடுக்குறான் இப்படிப்பட்டவர் சொல்கிறார் நான் தியானம் பண்ணேன் அந்த தியானத்தில் அஷ்டாங்க யோகத்தையும் கடைப்பிடித்தேன் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணா தியானை தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகம் அந்த ஆறு ஆதாரங்கள் ஷடு ஆதாரங்கள் அப்புறம் ஜாகிரத அவஸ்தை சொப்னவஸ்தை சுசுப்தி அவஸ்தை துரிய அவஸ்தை துரிய அதீத அவஸ்தை இந்த சாதனைகளை எல்லாம் பண்ணி தியானமெல்லாம் பண்ணி அப்படி தியானத்தினால் என்ன கிடைச்சதுன்னா வட்டாகி செம்மதி பால் ஊரல் உண்டு மகிழ்ந்திருக்க நன்றாக தியானம் பண்ணி அந்த தியானத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன் அந்த இறைவனோடு இணைந்து இருக்கிற பேரின்பம் இருக்கிறதே அதை வந்து நான் என்ன சொல்கிறது எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றது அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே ஆன்மீகத்தில் நல்லா ஆழமாக ஈடுபட்டு கோவில் கோவிலாக போனாருங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் முடிஞ்ச தியானம் பண்ணியிருக்கிறார் அந்த தியானத்தில் ஆனந்தம் இருக்குது கடவுள் தியானத்தில் கடவுளை குறித்து தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானத்தில் ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்த அந்த பரம்பொருள் ஆனந்தம் பரம்பொருள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறத சொல்கிறார் இது நம்ம வந்து தியானானந்தம்னு எடுத்துக்கணும் பரம்பொருள் நம் வடிவமாகவே இருக்கிறது அந்த பொருளை தியானம் பண்ணி மனசில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறார் அதோடு இந்த பாடலில் நான் முடிக்கப் போகிறேன் ஆனால் இன்னொரு பாட்டும் இருக்குது ரொம்ப அற்புதமானது இந்த உடம்பில் யாருக்கும் அபிமானம் வேண்டான்னு சொல்கிறார் எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கெண்ணும் தான் புசிக்க நரி எனக்கென்னும் புன்னாய் புன்னாய் எனக்கென்னும் இந்த நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேரு எனக்கு இது ரொம்ப பிரியமா இந்த உடம்பை நான் வளர்த்தினேன் இது என்ன சொல்றதா எரி எனக்கென்னும் எரி எனக்கென்னும்னா நெருப்பு வந்து எனக்கு தான் இந்த உடம்புன்னு சொல்லுமா எல்லாம் நிறைய பேர் பங்கு போடுறது ரெடியாக இருக்காங்க எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் புழு இருக்கே எனக்கு தான் இந்த ஆள் செத்த உடனே நிச்சயமாக இந்த உடம்பு எனக்கு தான் அப்படின்னு புழு நினைக்குமா புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் இந்த பூமி என்ன சொல்லுமா இல்லை இல்லை நான் தான் அரிச்சரித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு மண்ணு சொல்லுவான் எரியோ எனக்கென்னும் எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கு என்னும் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இங்கே எப்படி சொல்கிறதுனா எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் நரி என்ன சொல்லுவான் தான் புசிக்க நரி எனக்கு என்னும் நரியும் சொல்லுவான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான் நம்ம எல்லோரும் வந்து இந்த சொத்து எனக்கு தான் அந்த பணம் எனக்கு தான் அப்படிங்கிறோம் இங்கே நான் நிறைய பேர் போட்டி போட்டுருக்காங்க இந்த உடம்பே எனக்கு நீ உடம்புக்குத்தான் சொத்து உன் உடம்பே எனக்குத்தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கு இத்தனை நான் பருந்தோ எனக்கென்னும் புன் நாய் எனக்குன்னும் நாய் சொல்லுமா எனக்குத்தான் எனக்கென்னும் இந்த நார் உடலை கொஞ்ச நேரம் குளிக்கலைன்னா தெரிஞ்சு போய்டும் ஆக என்னால் உடம்பில் வேர்வை எல்லா பக்கமும் கண்ணில் அழுக்கு வர்றது மூக்கில் அழுக்கு வர்றது நாக்கில் அழுக்குவரது காதில் அழுக்கு வர்றது கேட்கவே வேண்டாம் உடம்பெல்லாம் அழுகாக தான் இருக்குது இதெல்லாம் படித்தா கொஞ்சம் வைராக்கியம் வரும் இது வந்து உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்போ வந்து அது உடம்பை மகிமையாக சொல்கிறது கடவுளை புரிஞ்சுக்கிறதுனால அது மகிமை ஆனால் ரொம்ப பற்று வந்தால் இந்த பாட்டெலாம் படிக்கணும் எரி எனக்கெண்ணும் புழுவோ எனக்கெண்ணும் இந்த மண்ணும் சரி எனக்கெண்ணும் பருந்தோ எனக்கெண்ணும் தான் புசிக்க நரி எனக்கெண்ணும் புன் நாய் எனக்கெண்ணும் இந்த நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன் அழகாக இதுக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் போட்டு தடவி இதை வந்து சீப்பை போட்டு தலைய வாரோவாருன்னு வாரி ரொம்ப உங்களுக்கு மொட்டையாக இருக்குன்ட்டு நீங்கள் எங்களை கேள்வி பண்ணுறீங்களான்னு நினச்சிக்காதீங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை ரொம்ப அழகாக வாரி வாரி திரும்ப திரும்ப இந்த முடிய அந்த பக்கம் சரி பண்ணி முடிஞ்சது நம்மளால் ஒன்று முடியைத்தான் கட் பண்ண முடியும் கையை காலை கட் பண்ணால் வளராது அதனால் அது வந்து ஒன்றும் பண்ணாது அது எப்படி பண்ணாலும் பண்ணலாம் இப்படியும் கட் பண்ணலாம் அப்படியும் கட் பண்ணலாம் அதுக்குன்னு இப்போ நிறைய வந்துருக்கு ஆகவே இதனால் என்ன பேர் எனக்கு இதற்கு இதனால் எனக்கு ஒன்றும் பேர் இல்லை ஆகவே பட்டினத்தாருடைய பாடல்களில் நிலையாமையை நன்கு நாம் உணர்கிறோம் அதே சமயம் இறைவன் மீது ஆழ்ந்த பற்று வைக்க வேண்டும் என்பதையும் உணர்கிறோம் அதனால் பேரின்பம் கிடைக்கும் என்பதையும் நன்கு தெரிந்து கொள்ளுகிறோம் நிலையாமையை உணர்ந்து பற்றை அறுத்து இறைவனை உணர்ந்து பேரின்பம் பெறுவோமாக என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரிவோம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசியபூர்ணமாதபூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி How did he... You... Oh...